அகாரம் என்பது சிருஷ்டி உகாரம் என்பது ஸ்திதி மகாரம் என்பது சம்ஹாரம் மூன்று தொழிலும் சேர்ந்தது அந்த பிரணவம்னு கணக்கு இப்போ ஆ உ இம் அப்படின்னு சொன்னா ஓம் இதையே ஆல ஆரம்பிக்காம சிருஷ்டியில் ஆரம்பிக்காம ஸ்திதியில ஆரம்பிச்சா உ இம் ஆ கொஞ்சம் வேகமாக சொன்னா உமா பிரணவப்பொருள்தான் அவள் முழுக்க முழுக்க பிரணவப்பொருள் ஆனால் அந்த பிரணவ பொருளுக்கு எதன் ஆர்வம் இல்லை எதன் மீது ஈடுபாடுன்னு கேட்டால் இந்த குழந்தைகளை படைக்கிறாள் ஆனால் அம்மாவுக்கு குழந்த பிறந்தது கூட இல்லை அதுக்கப்புறம் அந்த குழந்தையை எப்படி பராமரித்து பார்த்து பார்த்து வளர்க்கணுங்கிறதுலதானே அவளுடைய ஈடுபாடு முழுக்க இருக்கும் அந்த மாதிரி சிருஷ்டியை காட்டிலும் ஸ்திதியில் பரம ஈடுபாடு கொண்டவள் இந்த உமாங்கிறதுனால தான் அவளுடைய திருநாமமே உமா அவளுடைய ஈடுபாடு முழுக்க ஸ்திதியில இருக்கு இந்த குழந்தைகளெல்லாம் காப்பாத்தணுமே இந்த குழந்தைகளை பத்திரமா காப்பாத்தணுமே அப்படின்னு நினைக்கிறாளாம் ஆதிசங்கர பகவத்பாதர் ஒரு இடத்துல சொல்லுவார் அவளுடைய பூர்வம் அவளுடைய வடிவத்தை வர்ணிச்சுட்டே வரைச்சே அவளுடைய புருவத்தை வர்ணிப்பர் அந்த புருவம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் லேசாக அது வளைஞ்சிருக்கு இதில் ஒரு சிக்கல் இருக்கு மகான்கள் தெய்வத்தை வர்ணிக்கும் ஒரு சிக்கல் இருக்குது மனிதர்களை வர்ணிக்கிற மாதிரி தெய்வத்தை வர்ணிச்சுட முடியாது குறை இருக்கக்கூடியதாக குந்தகம் இருக்கக்கூடியதாக தெய்வத்தை வர்ணிக்க முடியாது அம்பாவளோட புருவத்தை வர்ணிக்கணும் ஆனால் அந்த புருவம் வெறுமனை அப்படியே படம் போட்டால் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அந்த புருவம் வந்து கொஞ்சம் மனசு உணர்வுகளோடு இருக்கக்கூடிய மனசு இருந்தால் அந்த புருவம் லேசாக இப்படி எப்படி அசையணும் இல்லைன்னா வெறும்னு அப்படியே சித்திரம் தீட்டினா மாதிரி இருக்குதுன்னு ஆகிடும் அப்போ அவருக்கு என்ன சிக்கல் அதை வெறும்னா சித்திரம் தீட்டினா மாதிரி இருக்குன்னும் வர்ணிக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் புருவம் நெறிஞ்சிருக்குன்னு சொன்னால் அங்கேயும் சிக்கல் அம்பாள் என்ன இருந்தாலும் ஜெகன் மாதா அவளுடைய புருவம் நெருஞ்சிருக்குன்னு சொன்னால் புருவம் எப்போ நெறியும் கோபத்தில் நெறியும் இல்லைன்னா கவலையில் நெறியும் அவளுக்கு கோபம்னு சொல்ல முடியாது அவள் ஜெகன் யார் என்ன தப்பு பண்ணினாலும் அதையெல்லாம் மன்னிக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள் பரமகாருண்யவதி அதனால் அவளுடைய புருவம் கோபத்தில் நெருஞ்சதுன்னு சொல்ல முடியாது சரி கவலையில் நெறிஞ்சிதுன்னு சொன்னால் அவளுக்கு என்ன கவலை இருக்குது அவளுக்குன்னு எந்த கவலையும் கிடையாது கவலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் நம்முடைய கவலைகளை போக்கடிக்க கூடியவளுக்கு கவலைன்னு ஒன்னு இருக்க முடியுமா அவளுக்கு கவலை இருக்குன்னு சொன்னா அவளை இறக்கிற மாதிரி ஆயிடும் உன்னோட புருவம் நெருஞ்சிருக்கு என்ன கவலையான் தெரியுமா இந்த புவனத்தில் இருக்கக்கூடியவர்களின் பயத்தை எப்படி போக்கடிப்பதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறாயே அந்த சிந்தனையில அந்த சிந்தனை உனக்கு சின்ன வியசனத்தை தோற்றுவித்ததுலேசி அம்பாளுக்கு என்ன கவலை இருக்க முடியும் அம்பாளுக்கு ஒரே ஒரு கவலைதான் இந்த குழந்தைகளை எல்லாம் நன்றாக பராமரித்து காப்பாற்ற வேண்டும்ங்கிற கவலை அந்த கவலை அவளுக்கு பிரதானம் அதனால் அவளுக்கு சிருஷ்டியில கூட அவ்வளோ ஈடுபாடு இல்லை சிருஷ்டி அவ தான் பண்றா இருந்தாலும் அந்த சிருஷ்டி பண்ணப்பட்ட குழந்தைகளை எல்லாம் பத்திரமாக காப்பாற்ற வேண்டும்ன்னு அவ கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் அந்த ஸ்தித்தில இருக்கான் அதனால தான் அவளுடைய பெயரே ஊ என்பதில் தொடங்கி அந்த பிரணவ பொருள் பிரணவப்பொருளாக இருக்கிற அவள் ஸ்திதியில் தன்னுடைய ஈடுபாட்டை காட்டுகிறாள் அற்புதமான திருநாமம் உமாங்கிற அந்த திருநாமம் சுபத்மே உமே அப்படின்னு அவளை அவளுடைய அந்த பாதார விந்தங்களையும் அவள் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்தையும் பார்க்கிறார் சுருச்சிர நவரத்ன பீட்ட ஸ்திதே சுஸ்திதே அம்மா நீ எங்கே உட்காந்துருக்க தெரியுமா ஆரம்பத்திலே இருந்து ஆரம்பிச்சு அவளை வர்ணிச்சுன்னே வந்தாரா இல்லையா இப்போ அவளுடைய பாதங்கள் வரைக்கும் வந்தாச்சு அவளுடைய பாதங்களை சொல்லிட்டு உமானு சொல்லி அம்மா நீ இடம் உன்னுடைய அந்த நவரத்ன பீட்டம் சு ருச்சியில் ரொம்ப அழகான நல்ல ருச்சி கொண்டதாக ருச்சின்னு சொன்னால் இந்த இடத்துல அழகு நல்ல ருச்சி கொண்டதாக நல்ல அழகு கொண்டதாக இருக்கக்கூடிய நவரத்ன பீட்டத்தில் நீ அமர்ந்திருக்கிறாய் நவரத்ன பீட்ட ஸ்திதே நவரத்ன பீடத்தில் அமர்ந்திருக்கிறாய் சுஸ்தி தே நன்றாக அமர்ந்திருக்கிறாய் அதனால் அம்பாளை பார்த்து நன்றாக அமர்ந்திருக்கிறாய் அம்பாளுக்கு என்ன உட்கார தெரியாதா நன்றாக அமர்ந்திருக்கிறாய்ன்னா என்ன அர்த்தம்னா நீதான் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களை ஆட்சி செய்வதற்கு தக்கவள் யோர் சீட் அண்ட் வெல் ஆன் யோர் Your seated well on your throne சொன்ன அழகாக உட்கார்ந்திருக்கிறாய்னு அர்த்தம் இல்லை ஆட்சி நடத்துவதற்கு தக்கவளாக இருக்கிறாய் நீ தாமா எங்களை எல்லாம் ஆள முடியும் நீதான் மகாராக்னி மகாராக்னி மகா சிம்மாசனேஸ்வரின்னு சொல்றதுக்கு நிகராக அம்மா சுஸ்தித்தே உன்னுடைய அந்த ரத்னபீடத்தில் நீ அமர்ந்திருக்கிறாய் ரத்ன பீடம் தான் ஒரு ட்ரெடிஷன் உண்டு அதனால தான் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்ததுன்னு சொல்கிறச்சே கூட வால்மீகி என்ன சொன்னார்னா ரத்னமய பீட்டே ரத்னமயமாக இருக்கக்கூடிய நவரத்னங்கள் பதித்ததாக இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் ராமரையும் சீதையையும் அமர்த்தினார்கள் அதே மாதிரி இங்கே அம்பாள் தன்னுடைய மகா சிம்மாசனம் எப்படின்னா ரத்னமயமாக ரத்னங்கள் பதித்ததாக பலவிதமான அந்த அழகான கற்கள் பதித்ததாக இருக்கக்கூடிய விலைமதிப்பற்ற சிம்மாசனம் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நீ ஆட்சி நடத்துகிறாய் ஆட்சி எங்களை எல்லாம் நன்றாக காப்பாற்ற வேண்டும் பராமரிக்க வேண்டும் ரத்ன பத்மாசனே ரத்ன சிம்மாசனே சங்க பத்ம துவயோப ஆஸ்ருத்தே விஸ்ருதே இப்ப அம்பாளுடைய சிம்மாசனம்னு சொன்ன உடனே அவ எப்படி உட்காந்துட்டு இருக்கா ரத்ன பத்மாசனே பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாய்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா தாமரை போன்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறாய் உன்னுடைய சிம்மாசனம் ரத்ன தாமரையாக ரத்ன பத்மமாக இருக்கிறது அந்த ரத்ன பத்மத்தில் அமர்ந்திருக்கிறாய் மறுபடியும் சொல்கிறார் நீ எவ்வளோ அழகாக அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துட்டுருக்க ரத்ன சிம்மாசனை அதுதான் உன்னுடைய பீடம் அதுதான் உன்னுடைய சிம்மாசனம் ரத்ன பத்மாசனே ரத்ன சிம்மாசனே உனக்கு ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு பேர் நின்று உன்னை வணங்குகிறார்கள் யார் ரெண்டு பேர்னு கேட்டா சங்க பத்ம துவயோப துவயம்னா ரெண்டு ரெண்டு பேர் ஒத்தி அந்த பக்கம் நிற்கிறா ஒத்தி இந்த பக்கம் நிற்கிறா சங்க நிதி பத்மநிதினு சொல்லுவோம் நவநிதியங்கள் ஒன்பது நிதியங்கள்னு கணக்கு குபேரன் கிட்ட இருக்கக்கூடியவை நவநிதியங்கள் குபேரன் விஸ்ரவா என்கிற முனிவருக்கு பிறந்த மகன் விஸ்ரவாவுக்கு பிறந்த மற்ற மகன்கள்தான் ராவணனும் கும்பகர்ணனும் விபீஷ்ணனும் குபேரனுக்கு தம்பிதான் ராவணன் தாய்மார்கள் வேற விஸ்ரவா ரொம்ப நல்ல முனிவர் குலஸ்தியருடைய மகன் விஸ்ரவா விஸ்ரவா பெரிய தவசீலர் அந்த தவசீலருக்கு பிறந்த மகன் குபேரன் அப்பா கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு நானும் போய் தபஸ் பண்ணுறேன்பான்னு போனான் போய் தபஸ் பண்ணான் அவனுடைய தவத்திற்கு மெச்சி பிரம்மா வந்தர் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார் அவன் கேட்டான் நான் எப்போதும் தர்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும் அது ஒன்றுதான் நான் யாச்சிக்கக்கூடிய வரம்னா எப்போதும் தர்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும் அற இருக்க வேண்டும் கேக்கிறான் கேக்கிறான் <bak> அது ஒன்று தான் நான் கேட்குற வரம் தான் பிரம்மா பார்த்தார் இவ்வளவு தர்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும்னு ஒருத்தன் வரம் கேட்கிறான் அது மாத்திரம் போரும்னு கேட்குறான்னா அவங்ககிட்ட தான் பொண்ணும் பொருளும் இருக்க வேண்டும் அதனால் நீ நவநிதியங்களுக்கு தலைவனாக இருப்பாயின்னு அவனுக்கு நவநிதியத்திற்கு தலைவனாக இருக்கிற அதி அருகதையை தந்தார் அவனே கேட்காம இன்னும் ரெண்டு வரம் கொடுத்தார் அவன் கேட்கல அவன் கேட்டது ஒன்றே ஒன்று தான் கேட்டதுக்கு தர்ம சிந்தனைன்னு கேட்டதுனால நிதியங்களை கொடுத்து நவநிதியங்களுக்கு அதிபதியினர் கொடுத்துட்டு சொன்ன வடதிசைக்கு காவலனாக நீ இருப்பாய் யார் தர்மத்தை கேட்கிறார்களோ யார் தர்மத்தின் வழியிலேயே நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு கேட்காமலேயே பல நன்மைகள் சேரும் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நீ வடதுசைக்கு அதிபதியாக இருப்பாயின்னு சொல்லி வடதுசை காவலனாக அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய தகுதியை அவனுக்கு கொடுத்தார் அதோட நிறுத்தலை இன்னொன்னும் பண்ண அதுல ஒரு ஆபத்து வந்தது அவருடைய சத்தியலோகத்துல ரொம்ப நாள ஒரு புஷ்பகிமானம் நின்னுட்டு இருந்தது என்ன இருந்தாலும் சிருஷ்டிகர்த்தா இல்லையா சிருஷ்டி பண்ணப்பட்ட உயிர்கள்லாம் எப்படி இருக்குது பத்திரமாக இருக்கா சரியாக இருக்கான்னு போய் அவர் பறந்து பறந்து பார்க்கணும் அதுக்காக மயன் என்ன பண்ணியிருந்தான்னா அவருக்குன்னு ஒரு பிரத்யேகமான புஷ்பக விமானத்தை நீங்கள் உங்களுடைய சிருஷ்டி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் சரியாக செயல்படுகின்றனவான்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்காகன்னு ஒரு புஷ்பக விமானத்தை பண்ணி அவருக்கு கொடுத்துருந்தான் அவர் அதை யூஸ் பண்ணவே இல்லை பின்னால் யூஸ் பண்ணலாம் பின்னால் யூஸ் பண்ணலாம்னு சத்தியலோகத்தில் வச்சுட்டு இருந்தார் இப்போ இந்த குபேரனை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணிதுன்னா இவன் நவநிதியங்களுக்கு அதிபதின்னு இப்போ கொடுத்துட்டோம் வரத்த அந்த நவநிதியங்கள்னால் சரியாக செலவழிக்கப்படுகின்றனவா அறத்தின் வழியில் செலவழிக்கப்படுகின்றனவான்னு பார்க்கணும் அப்படின்னா ஹீ ஹேஸ் தி நெசசிட்டி இவனுக்கு ஒரு புஷ்பக விமானம் இருந்தால் இவன் வேகமாக போய் அங்கங்கே அங்கங்கே செலவாகிறதெல்லாம் சரியாக இருக்கா இக்கனாமிக் சைக்கிள் சரியாக இருக்கான்னு போய் செக் பண்ண முடியும்னு சத்தியலோகத்தில் அது வரைக்கும் ஒன்றுமே பண்ணாமல் வச்சிருந்த அந்த புஷ்பக விமானத்தை எடுத்து குபேரன்ட்ட கொடுத்துட்டார் குபேரன் அந்த புஷ்பக விமானத்தில் பறந்து பறந்து நவநிதியங்கள் எங்கே இருக்கின்றனன்னு பார்ப்பதற்கு போவான் அதை பார்த்துட்டு தான் கைகசி இந்த புஷ்பக விமானத்தை ஆடக்கூடிய ஒரு மகன் எனக்கு பிறக்க வேண்டும்னு நினச்சி விஸ்ரவாவோடு வாழ்ந்து ராவணனை பெற்றார் அந்த ராவணனுக்கு சொல்லி வேற கொடுத்தா அதை போகிறாம்பாரு ஒருத்தன் அவன்தான் உங்கள் அப்பாவோட பிள்ளை எப்படியாவது அவங்ககிட்டேந்து அந்த புஷ்பக விமானத்தை எடுத்துருன்னு சொல்லிக் கொடுத்து ராவணன் திக்விஜயம் பண்ணி முதல்ல போனதே குபேரனுடைய பட்டணத்துக்கு தான் போய் அவங்ககிட்டேந்து அந்த புஷ்பக விமானத்தை பறித்து வாங்கி கொண்டான் இந்த குபேரனுக்கு நவநிதிகள் குபேரன் நவநிதிகளுக்கு தலைவன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த நவநிதிகளை பெண்களாக உருவகம் பண்ணி இந்த நவநிதியங்களும் அவனுடைய மனைவின்னு சொல்கிற வழக்கம் உண்டு மனைவிமார்கள் அவனுடைய மனைவிமார்கள் இந்த ஒன்பது பேருன்னு சொல்கிறது நவநிதியங்களில் ஒரு கணக்கு உண்டு ஒரு ரெண்டு மூணு லிஸ்ட்டு உண்டு கொஞ்சம் வேரியபிள் லிஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார்கள் பத்மம் மகாபத்மம் மகரம் கச்சபம் குமுதம் நந்தம் நீலம் பத்மினி சங்கம் இந்த ஒன்பதும் ஒன்பது நிதிகள்னு கணக்கு அதனால தான் சங்கநிதி பத்மநிதி அப்படின்னு சொல்லுவோம் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த நைன் ஒன்று சங்கநிதி ஒன்று பத்மநிதி இப்போ என்ன சொல்கிறாருன்னா அந்த சங்கநிதி சங்க பத்ம ஆசிரித்தே சங்கநிதியும் பத்மநிதியும் வந்து உன்னை வணங்குகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அம்மா உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களும் உன்னை வந்து வணங்குகின்றன நீ தான் செல்வம் உன்னோட கருணை உன்னோட அருள் இருந்துட்டா போகிறோம் மற்ற செல்வங்கள் எல்லாம் பெருசில்லை பத்மநிதியுமே வந்து உன்னை வணங்குகிறார்கள்னு சொன்னால் அப்போ உன்னை நாங்கள் வணங்கினால் நீ தரக்கூடிய அருள் எல்லா செல்வத்தை காட்டிலும் மிகப்பெரியது அந்த செல்வம் பொருட்டில்ல அந்த செல்வம் எல்லாம் கூட அழிஞ்சு போகலாம் ஆனால் அழியாத கருணையை தரக்கூடியவள் நீ சங்க பத்மத்வயோப ஆச்ரித்தே விஸ்ருதே விஸ்ருத்தேனா புகழ்மிக்கவள் புகழுக்கு உரியவள் புகழ்மிக்கவள் அப்படின்னு சொல்லலாம் தத்த விக்னேஷதுர்கட்டு கஷேத்திரபாலைர்யுதே மத்த மாதங்க கன்யா சமூகாவிதே பைரவைர் அஷ்டபிர்வேஷ்டிதே இப்போ அம்பாள் உட்காந்துருக்கா அவளை எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணினார்கள் அவளுக்கு இந்த பக்கத்தில் சங்கநிதி அந்த பக்கத்தில் பத்மநிதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ இன்னும் அம்பாளுடைய சமூகத்தில் மற்ற யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவளை சுற்றி இருக்கக்கூடிய பரிவாரங்கள் என்ன அவள் எப்போதும் எங்கே வந்தாலும் யாரோட கூட வருவான்னு சொன்னால் விக்னேஷ விக்னேஸ்வரர் அவ கூடவே வரார் துர்கா துர்காதேவி அவளோடு வருகிறாள் அப்ப அம்பாளும் துர்காவும் வேறவா அப்படின்னு கேட்கக்கூடாது பராசக்திதான் பலவித வடிவங்களை எடுக்கிறாள் அந்தந்த சமயத்துக்கு தக்கவாறு அந்தந்த வடிவங்கள்னு சொல்லலாம் தேவைக்கு தக்கமா தக்கவாறு டிமாண்டுக்கு தக்கவாறு சப்ளை அப்படின்னு சொல்ற மாதிரி எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி இருக்கணுமோ எப்படி எப்படி வரணுமோ அப்படியெல்லாம் அவள் வருகிறாள் சாந்த ஸ்வரூபிணியாக வரும்போது அவளுடைய வடிவம் வேறு இந்த உயிர்களை காப்பாற்றுவதற்காகவும் அவள் ராஜராஜேஸ்வரியாக வருகிறாள் அவள் இந்த உயிர்களை இறைவனோடு சேர்க்க வேண்டுங்கிறச்சே திரிபுர சுந்தரியாக இதுவே எப்பெல்லாம் கொடுமை அதிகமாகிறதோ எப்பெல்லாம் அதர்மம் அதிகமாகிறதோ அப்போதெல்லாம் உக்ரஸ்வரூபிணியாக வருகிறாள் அப்படி உக்ரஸ்வரூபிணியாக வரச்சே அவள் சில வடிவங்களை எடுக்கிறாள் துர்காதேவியாக வடிவம் அடுக்கிறாள் மகிஷாசுர மர்தினியாக வடிவம் அடிக்கிறாள் துர்கைங்கிற சொல்லுக்கே கோட்டைன்னு ஒரு அர்த்தம் உண்டு துர்க்கம் அப்படின்னா கோட்டை சங்ககிரி துர்கம் தியாகதுர்கம் அப்படின்னா கோட்டை எந்த ஊர்லெலாம் இருந்ததோ அந்த ஊர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பெயர் வந்திருக்கோம் தியாகதுர்கம்னா அங்கே கோட்டை இருந்தது சங்ககிரி துர்கம்னா அங்கே கோட்டை இருந்தது இப்போ துர்கம்னா கோட்டை துர்காதேவின்னு சொன்னால் நமக்கு கோட்டையாக இருக்கக்கூடியவள் இந்த ஜீவனுக்கு கோட்டையாக இருந்து எப்படி கோட்டை பாதுகாப்பை கொடுக்குமோ அப்படி பாதுகாப்பை கொடுத்து தீமைகளிலே இருந்து நம்மை காப்பாற்றி தீமைகளை அழிக்கக்கூடியவள் அதனால தான் அவளுக்கு துர்கான்னு பேர் துர்கமன் என்கிற அரக்கனை அழித்தாள் அதனால் அவளுக்கு துர்காதேவி அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்வதுண்டு துர்கமன்கிற அரக்கன் எங்கே இருந்தான்னா வேற ஒன்றும் இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் ஒரு அரக்கனாக உருவகப்படுத்தினால் அவனை துர்கமன் சொல்லலாம் அந்த துர்கை கூட வருகிறாள் துர்கை அம்பாளுடைய உக்ர சக்தி அவளுடைய வீர சக்தின்னு பேர் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு கோவில்களில் இதை பார்க்கலாம் சிவனோடு சேர்ந்து இருக்கக்கூடியவள் சக்தி சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபினி ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது அதனால தான் எந்த மகான்களெல்லாம் சிவனை பாடினார்களோ சிவனை பாடும்போதே சக்தியையும் சேர்த்துத்தான் பாடினார்கள் யாரெல்லாம் சக்தியை பாடினார்களோ சக்தியை பாடும்போதே சிவனையும் சேர்த்துத்தான் பாடினார்கள் பட்டர் என்ன ஆரம்பித்தார் அபிராமி பாடுறேன்னு தானே ஆரம்பித்தார் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமேனு தானே ஆரம்பித்தார் ஆனால் என்ன சொன்னார் நீயும் என் கணவரும் என்னாலும் குந்தி பொருந்துகவே ஆரம்பிக்கிறச்சே அம்மாவும் உன்னை பாடுறேன்னு ஆரம்பிச்சார் ஆனா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வாருங்கள் இரண்டு பேரும் என்னுடைய புந்தியில் வந்து அமருங்கள்ன்னு கேட்டார் சிவனும் சக்தியும் பிரிக்கப்பட முடியாதவர்கள் அதனால ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்து பாடுறது மாத்திரம் ரெண்டு பேரையும் சேர்த்து வணங்குவது வழிபடுவதுதான் முறை இப்ப சிவலிங்க வழிபாடுன்னு சொல்றமா அந்த சிவலிங்கத்திலேயே அம்பாள் ஐக்கியமாகி இருக்கிறாள்னு கணக்கு அப்படி ஐக்கியமாகி இருக்கக்கூடியவளுக்கு யோக சக்தின்னு பேரு யோகம்னா சேர்ந்திருப்பது இணைந்திருப்பது யோக சக்தி அவை யோகசக்தியாக இருக்கிறாள் சிவலிங்கத்தை வழிபடும் அந்த சிவலிங்கத்திற்குள்ளேயே அம்பாளும் இருக்கிறாள் யோக சக்தி சரி இது புரியணும் இது கொஞ்சம் உயர்வான விஷயம் புரியலை அப்படின்னா சராசரியாக பார்க்கறச்சே எனக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சா தான் அப்படி தானே சொல்கிறோம் எனக்கு கண்ணுக்கு முன்னால தெரிஞ்சா தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அப்போ இங்கே சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் மைண்ட் ஆப்ட்ராக்டாக சொன்னால் புரியாது அதனால் என்ன பண்ணினார்கள்னால் சிவ சந்நிதீதியை நீங்கள் சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே பல கோவில்களில் பார்க்கலாம் அங்கே சின்னதாக ஒரு அம்பாளுடைய வடிவம் இருக்கும் அவளுக்கு போகசக்தின்னு பேர் அனுபவிப்பதற்கான அனுபவிப்பதற்கான என்ன இந்த புலன்களால் உணர்ந்து கொள்ளப்படுவதற்கான போகசக்தியாக அவள் பிரிந்திருக்கிறாள் யோகசக்தினா சேர்ந்திருக்கிறாள் போகசக்தினா போகம்ங்கிறது அனுபவம் அந்த அனுபவத்திற்காக உணர்ந்து கொள்ளுவதற்காக தெரிந்து கொள்ளுவதற்காக அவள் போகசக்தியாக இருக்கிறாள் இதுக்கப்புறம் என்னாச்சு காலப்போக்கில் சில சந்தர்ப்பங்களில் அவள் தனித்து பிரிந்து வந்து சில செயல்களை ஆற்ற வேண்டி இருந்தது அவரோடைய சேர்ந்து இல்லாமல் ஷீ ஹேட் டு கம் அவுட் செப்பரேட்லி டோட்டலாக வெளியில வந்து சில செயல்களை செய்ய வேண்டி வந்தது அப்படி செய்த செயல்கள் தான் அந்த எனர்ஜி அங்கேயே உக்காந்துன்றிருந்தா அந்த எனர்ஜி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும் ஒன்றும் வேண்டாம் மற்ற எல்லாத்தையும் விட்டுருவோம் சிவன் சக்தி எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ரொம்ப ஆர்டினரி லெவலுக்கு நம்முடைய டெய்லி லைஃபுக்கு இறங்கி வருவோம் ஒரு இடத்துல உட்காந்துருப்போம் எனர்ஜி எங்கே இருக்குது நம்ம எனர்ஜி நம்மக்கிட்ட தான் இருக்குது நமக்குள்ளே இருக்குது இப்போ ஏதோ ஒன்று பண்ணணும் அந்த செயலை செய்ய வேண்டும்னா உட்காந்துட்டே இருந்தால் நடக்காது யூ ஹாவ் டு கெட் அப் அண்ட் மூவ் டுவேர்ட்ஸ் இட் அதை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் அப்போ நகர வேண்டும்னு சொன்னால் அந்த அந்த எனர்ஜி வெளிப்பட வேண்டும் அப்போ வெளிப்படுகிற தன்மை தான் சிவனுக்குள்ளேயே அவள் ஐக்கியமாகி இருக்காங்கிறது அங்கே பொட்டென்ஷியலாக இருக்கா ஆனால் வெளிப்பட்டு வர வேண்டும்ன்னு சொன்னால் அவள் தனியாக பிரிய வேண்டும் அப்படி தனியாக பிரிந்த அந்த லெவலில் அதர்மங்களை அடக்குவதற்காக அவள் உக்ர நிலை எடுக்கும்போது அவளுக்கு வீர சக்தின்னு பேர் அந்த வீர சக்திங்கிற வடிவம்தான் அம்பாள் சந்நிதின்னு தனியாக வந்தது நீங்கள் ஆரம்ப கால கோவில்களில் அம்பாள் சந்நிதி தனியாக கிடையாது சிவனுடைய சந்நிதி ஏன்னா அங்கேதான் அவள் யோகசக்தியாகவும் போகசக்தியாகவும் இருக்கிறாள் பிற்காலத்தில் தான் அம்பாள் சந்நிதி தனியாக கட்டப்பட்டு அவள் வீர சக்தியாக பிரிந்து வருகிறாள்னா எப்போதெல்லாம் அதர்மம் வருகிறதோ அதை எதிர்த்து சண்டை போடுவதற்காக அவள் பிரிந்து வீரசக்தியாக வந்து நிற்கிறாள் அதனால் தனித்தனி சந்நிதி இருந்தால் அவளுக்கு வீரசக்தினே பேர் அப்படி வீரசக்தியாக பிரியக்கூடிய நேரத்தில் பல அதர்மங்களை எரிப்பதற்காக அவள் பல வடிவங்களை எடுக்கிறாள் துர்கைங்கிறது ஒரு வடிவம் அவள் எப்படி வருகிறாள் பராசக்தியாக வரும்போது விக்னேஸ்வரர் விக்னேஸ்வரர் ஒரு பக்கத்திலேயும் துர்கை ஒரு பக்கத்திலேயும் வட்டு வட்டுங்கிறது வடுகர் பைரவருடைய ஒரு வடிவம்னு சொல்லலாம் இல்லைன்னா காப்பாற்றுவதற்கு காவல் காப்பதற்காக நிற்கக்கூடிய வடிவம் வடுகருங்கிற வடிவம் அந்த வடுகர் வடிவத்திலேயும் க்ஷேத்ரபாலே அந்தந்த இடங்களை காப்பாற்றுவதற்கு க்ஷேத்திரபாலகனாக இருக்கக்கூடிய வடிவத்திலேயும் தத் விக்னேஷ துர்கா வட்டு க்ஷேத்ரபாலை யுதே இவர்களெல்லாம் குடைசூழ நீ வருகிறாய் இவர்களெல்லாம் குடைசூழ நீ இருக்கிறாய் மற்ற மாதங்க கன்யா மதங்கர் வீட்டு பெண்களுக்கு நடுவில் அந்த பெண்களெல்லாம் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் மாதங்க கன்யா மதங்கர் வீட்டு கன்னிகைகள் உன்னை சூழ்ந்திருக்கிறார்கள் அந்த சமூகத்தில் நீ நடுவில் பளபளக்கிறாய் பைரவைர் அஷ்டபிர் வேஷ்டி தேரவர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறார்கள் பைரவை அஷ்டபிர் அஷ்ட பைரவர்கள் வேஷ்டி தேஷ்டின்னு சொன்னாலே தட் விச் சரௌண்ட்ஸ் அர்த்தம் அதனால அந்த எது சுற்றி கட்டப்படுகிறதோ அதற்கு வேஷ்டின்னு பெயர் வந்தது வேஷ்டி உன்னை சுற்றி அஷ்ட பைரவர்கள் இருக்கிறார்கள் பைரவர் வேற பைரவி வேற அம்பாள் வேற இதெல்லாம் வேற வேறையா அப்படின்னு கேட்டா இல்லை அந்தந்த நேரத்திற்கு தக்கவாறு பல வடிவங்களை அந்த பரம்பொருள் எடுக்கிறது பைரவர்னா என்ன அர்த்தம் பைரவனா பீருங்கிறதுலேந்து வருது பயம் தரக்கூடியவர் அச்சம் தரக்கூடியவர் அச்சுறுத்துபவர் அல்லது அச்சம் தரக்கூடியவர் அப்ப யார் பைரவர்னா யார் காவல் தெய்வமாக இருக்கிறாரோ அவர் பைரவர் அதர்மத்திற்கும் தீமைக்கும் அச்சம் தந்து இப்ப யார் காவல் காக்கிறார்கள் பாதுகாக்க வேண்டும்ன்னு சொன்ன என்ன அர்த்தம் உன்னை பாதுகாக்க வேண்டும் இங்கே ஏதோ ரொம்ப பத்திரமான ஒரு பொருள் இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இருக்கு இதை பாதுகாக்க வேண்டும்னா இதை எடுப்பதற்கோ அல்லது இதை சூறையாடுவதற்கோ யாராவது வந்தா அவர்களுக்கு பயம் காட்டி அவர்களை தடுக்கக்கூடியவர் தானே காவல் காப்பவர் அப்போ அந்த மாதிரி தர்மத்தை காவல் காக்கக்கூடிய தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த ஜீவனை தூய்மையாக பாதுகாக்கக்கூடிய காவலர் தான் அந்த பைரவர் அம்மா உன்னை சுற்றி அஷ்டபைரவர்கள் ஏன் அஷ்டபைரவர்கள் எட்டு திசைகள் எந்த திசையிலிருந்தும் தீமை வரக்கூடாதுங்கிறதுக்காக எட்டு திசைகளுக்கு எட்டு பைரவர்கள் அந்த எட்டு பைரவர்கள் உன்னை சுற்றி வருகிறார்கள் அவர்கள் புடைசூட வரக்கூடியவளே மாதங்க கன்யாம் சமூகான்வித்தே மதங்கர் வீட்டு பெண்ணாக தோன்றியவள் மதங்கர்ன்னு சொன்னாலே இசைவாணர்கள்னு தான் அர்த்தம் அவள் இசைவாணர்கள் குடும்பத்தில் தோன்றியவள் அந்த இசைவாணர்கள் இடத்தில் வளரக்கூடியவள் அதனால் மதங்க கன்யாம் அந்த மாதங்கர்கள் உன்னை சுற்றி புனைசூட இருக்க அவர்கள் நடுவிலே நீ இருக்கிறாய் மாத்தங்க கன்னிகையாக இருக்கக்கூடியவள் நீ நன்மையை தருகிறாய் மஞ்சுளா மேனகா தியங்க நாமித்தே தேவி வாமானிபிபி சக்திபி சேவிதே மஞ்சுளா மேனகா மறுபடியும் ரெண்டு பேர் மஞ்சுளாவும் மேனகாவும் உன்னை சூழ்ந்திருக்கிறார்கள் அது யார் மஞ்சுளா அது யார் மேனகா அம்பாளுடைய சேடிப்பெண்கள மஞ்சுளான்னு ஒருத்தியும் மேனகான்னு ஒருத்தியும் இருப்பதாக கணக்கு அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தா மஞ்சுளாங்கிற பெயர் இந்திரனுடைய மனைவிக்கும் உண்டு இந்திரனுடைய மனைவி சசிதேவிக்கு மஞ்சுளான்னு ஒரு பெயர் அது தவிர துர்காதேவிக்குமே அந்த பெயர் உண்டு மேனகா நமக்கெல்லாம் தெரியும் அப்சரஸ் பெண்களில் மேனகா ஒருத்தி சகுந்தலையின் தாயாக இருந்தவள் மேனகை மேனா ஹிமவானுடைய மனைவிக்கும் மேனகை மேனான்னு தான் பேர் மயிலுக்கு மேனகை அப்படின்னு ஒரு பெயர் உண்டு இந்த பெயர் என்ன சேர்த்து பார்த்தா அம்பாளுடைய செடிப்பெண்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கலாம் மஞ்சுளான்னு சொன்னால் வாக்கு இனிமையாக இருக்கக்கூடியவள் அதே மாதிரி மேனகான்னு சொன்னால் வடிவம் இனிமையாக இருக்கக்கூடியவள் வாக்கும் வடிமமமும் இனிமையாக இருக்கக்கூடியவர்கள் உன்னை சுற்றி நிற்கிறார்கள் மஞ்சுளா மேனகா தியங்க நாமானிதே தேவி பாமானிதிபி சக்திபி சேவிதே சக்திகளெல்லாம் உன்னை வணங்குகிறார்கள் நவசக்திகள் அம்பாளே பல சக்திகளை உருவாக்கினாள்னு கணக்கு இருக்காரு அந்த நவசக்திகளெல்லாம் உன்னை வணங்குகிறார்கள் உன்னை சேவிக்கிறார்கள் மை உள்ளிட்ட சக்திகள் உன்னை சேவிக்கிறார்கள்தா வாமை வாமையிலிருந்து மற்ற சக்திகள் நவசக்திகள்ன ஒருத்திக்கு வாமைன்னு பேர் வாமை ரௌத்ரி பலவிகரணி கலவிகரணி மனோன்மணி அப்படின்னு அம்பாளுடைய சக்திகளுக்கு அவளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இமீடியட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெண்களுக்கு பெயர்கள் உண்டு அதுல வாமை வாமைதான் முதல்ல வாமையில ஆரம்பித்து மற்ற சக்திகள் எல்லாம் நவசக்திகளும் உன்னை சேவிக்கிறார்கள் தாத்ரி லக்ஷ்மியாதி சக்தியகை சம்யுதே லக்ஷ்மியாதி லக்ஷ்மி தொடங்கி எட்டு விதமான பெண்கள் உன்னை வணங்குகிறார்கள் லக்ஷ்மியாதி அஷ்டகை சக்தி அஷ்டகை அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்றமா இல்லையா சக்தின்னு வரச்சே நவசக்தி லக்ஷ்மின்னு வரச்சே அஷ்டலக்ஷ்மி அதனால தானே அஷ்டலக்ஷ்மி திருக்கோயில் சொல்கிறோம் அப்போ அஷ்டலக்ஷ்மிகளும் உன்னை வணங்குகிறார்கள் மாத்ருகா மண்டலை மண்டித்தே சப்த மாத்ருக்கா ஏழு மாத்ருகை அப்படின்னு சொல்கிறோமே அந்த ஏழு பெண்களும் உன்னை வணங்குகிறார்கள் இதெல்லாம் ஒரு கணக்குக்காக சொல்கிற ஒவ்வொரு சித்தாந்தத்திலையும் நவசக்தி அஷ்டலக்ஷ்மி சப்த மாத்ரிக்கா அப்படின்னா சித்தாந்தப்படி சில கணக்குகள் உண்டு இதற்கெல்லாம் காரணங்களும் உண்டு இப்போது செல்வம் அப்படிங்கிறது எட்டு திசைகளிலே இருந்தும் வருவதாக கணக்கு அதனால தான் லக்ஷ்மின்னு சொன்னால் எட்டு லக்ஷ்மி சக்திங்கிறது ஏன் ஒன்பது அப்படின்னு கேட்டால் நவ கோணங்களிலே அவள் அந்த ஸ்ரீபீடத்தில் ஸ்ரீசக்கரத்தில் இருக்கும்போது அவளை சுற்றி ஒன்பது ஆவரணங்கள் அந்த ஒன்பது ஆவரணங்களுக்கும் ஒவ்வொரு கணக்கு உண்டு ஒன்னொன்னையாக தாண்டித்தான் அம்பாள் கிட்ட போகிறது இதெல்லாம் சித்தாந்த கணக்குகள் இந்த சித்தாந்த கணக்குகளில் ஒன்பது சக்திகள் எட்டு லக்ஷ்மிகள் ஏழு மாத்ருகா அப்படின்னு கணக்கு இந்த கணக்கு சொல்கிற மாதிரி அம்மா உன்னை சுற்றி வணங்கக்கூடியவர்கள் நவசக்திகள் வணங்குகிறார்கள் அஷ்டலக்ஷ்மிகள் வணங்குகிறார்கள் சப்த மாத்ருக்காக்கள் உன்னை வணங்குகிறார்கள் யக்ஷ கந்தர்வ சித்தகனா மண்டலை அர்ச்சிதே பைரவி சம்பிரே சரி உன்னை இன்னும் யாரெல்லாம் வணங்குகிறார்கள்னு கேட்டால் யக்ஷ கந்தர்வ சித்தர்கள் கந்தர்வர்கள் வணங்குகிறார்கள் யக்ஷர்கள் வணங்குகிறார்கள் சித்தர்கள் வணங்குகிறார்கள் மண்டலை அர்ச்சிதே அவர்களெல்லாம் உன்னை சுற்றி வணங்குகிறார்கள் பைரவி சம்பிருத்தே இந்த பைரவி சம்பிருத்தேங்கிறத ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் அஷ்ட பைரவர்களுடைய மனைவிமார்கள் பைரவிகள் அப்படின்னு கணக்கு இல்லை பைரவிங்கிறது இங்கே சாதாரணமாக எடுத்துண்டா யக்ஷர்கள் கந்தர்வர்கள் சித்தகணங்கள் இவர்களெல்லாம் தங்களுடைய மனைவிமார்களோடு உன்னை வந்து வணங்குகிறார்கள் அப்படின்னும் கணக்கெடுத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் உன்னை எல்லோரும் பலவிதமான உயிர்கள் பலவிதமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் உன்னை வணங்குகிறார்கள்